நட்டினை சரவெடிக்காக முருகன் கத்தாரில் இருந்து நம்ம கட்சி தலைவர் கட்சியை பலப்படுத்தணுன்னு நோக்கத்தில் நிறைய பேருக்கு சூட்கேசை கொடுத்து நிறைய பேரை தன் பக்கம் இணைத்து கொண்டாருங்க அப்புறம் மார்க்கெட்டில் நல்ல பாப்புலரான நடிகைக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு சூட்கேசை கொடுத்து தன் கட்சியில் சேர்த்து கொண்டாரு இன்றைக்கி காலகட்டத்தில் நடிகர் நடிகைகளுக்கு தானே மோகமாக இருக்குது இவருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம கட்சியில் இந்த நடிகை சேர்த்து விட்டோம் நமக்கு இன்னி நல்ல ஓட்டு வாங்கி நமக்கு மக்களெல்லாம் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாரு ரெண்டு நாள் கழித்து தலைவர் சோகமாக உட்கார்ந்துருந்தாரு இதை கண்டு அவருடைய உதவி செயலாளர் கேட்டார் என்ன தலைவரை ஒரே சோகமாக உட்கார்ந்துருக்குறீங்க அப்போ தலைவர் சொல்கிறாரு அதையேப்பா கேக்கிற இந்த நடிகையை நம்ம கட்சியில் சேர்த்தது ரொம்ப கஷ்டமா போச்சு ஏண்டா சேர்த்தமுன்னு இருக்கு ஏன் தலைவரே அவங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் போய் ரியல் லெவலில் அவங்க இருந்தா நமக்கு நல்லது தானே தலைவரே அடையேப்பா இந்த அம்மாவை நேற்று கட்சி கூட்டத்தில் பேச சொன்னா இவங்க பேசாம டப்பிங் ஆர்டிஸ்ட பேச சொல்றாங்கப்பா இவங்களை வச்சுன்னா எப்படி பிரச்சனை நடக்கிறது